தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய வருகை அதி சீக்கிரம் என்பதற்கான அடையாளங்கள் இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இந்த தேகத்தை விட்டு பிரிந்து தேவனை சந்திக்கும் போது தேவன் என்ன சாட்சி கொடுப்பார் இந்த உலகத்தில் இருக்கும் தேவன் நம்மை குறித்து நற்சாட்சி கொடுத்திருந்தால்தான் பர்லோகத்திற்கு போகும் போதும் நம்மை அவரிடமாய் சேர்த்துக் தேவனால் நற்சாட்சி பெறுவது எப்படி தேவனோடு சஞ்சரிப்பது எப்படி என்ற கேள்விகளுக்கு பரிசுத்த வேதத்தில் இருக்கும் விளக்கத்தையும் தன் வாழ்க்கையின் அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் புதியம் சபையின் தலைவரும் அப்போஸ்தலருமான எஸ் ஏசுதாசன் அவர்கள் நீங்களும் கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் வருகையில் மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான சத்தியம் இந்த செய்தியில் இருக்கிறது பரலோகத்திற்கு போகும் பூர்வ பாதையாகிய நல்ல வழி புதிய கத்துருடைய வருகைக்கு ஆயத்தமாக தேவனுடையதாக நான் மறுபடியும் அந்த வாரத்தின் முதலாளி திருச்சபை ஆய் கூடி வந்து அந்த ஆண்டவன் ஆய தேவனுக்கு ஒரு பரிசுத்த மைமராதனை எடுக்க முடியாத ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் அவருடைய கிருவிக்காக நாம் தேவனை சோதரிப்போமாக ஹெலே லொய்யா நான் பாவிகளாயிருந்தோம் வளர்ந்து போன பழைய ஆதாமின் சந்ததிகளாக காணப்பட்டோம் ஆண்டவராகி தேவன் நமது மேல் வைத்த மனுக்குலத்தின் மேல் வைத்து அன்பினாலே விசேஷமாக இந்த உலகத்தின் கடவுளில் இருக்கிற நம்மை மேல் வைத்து அன்பினாலே நம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை ரஷித்து இவ்வளவுதான கிருவைக்கு பங்குள்ளவர்களாக மாற்றினபடினாலே என் தேவனுக்கு நன்றி சொல்லப்பொள்கிறேன் ஹெலே லுய்யா தேவனுக்கு மய்மை உண்டாவதாக நான் இன்று காணுகின்ற தேவதர்சனம் என்ன என்றால் பெரிய நிலப்பரப்பை நான் பார்க்கின்றேன் அது மூடுபணி மூடி இருக்கிறது அந்த பல நிலத்தில் என்ன இருக்கிறது தெரியவில்லை மூடுபனினால் அது நிறைந்திருக்கின்றது கொஞ்ச நேரத்தில் சூரிய வெப்பம் பெற்ற உடனே அந்த மேகம் அந்த பனி தொழிலாம் மாறிவிட்டது அந்த தோட்டம் ஏரியா முழுவதும் வகை வகையான பூக்களால் மலர்ந்து எவ்வளவு அதுக்கு அதனுடைய கண்ணு உண்டு அவ்வளவு மலர்ந்திருக்கிறது அவ்வளவு மலர்ந்தது அவ்வளவு கம்பீரமாக இருக்கின்ற தேநீரால் நிறைந்திருக்கிறது பல பாகங்களில் இருந்து வந்து தேனீக்கிழிலே அடைகிறதாக நான் பார்க்கிறேன் தேவனுக்கு மய்மை அலையலா தேனீ இல்லாத தேநீர் இல்லாத இடத்திலே ஈக்கிழந்து அடைகிறது இல்லை ால அந்த மலர் விரிந்த உடனே சொலுன்னு இருக்கிறது அதுலோகத்தின் பனித்துளினால அது புஷ்டியாக்கப்பட்டிருப்பதை கண்டேன் தேவனுக்கு மயிமே நான் தேவனுடைய சமூகத்தில் அநேக காரியங்களுக்காக ஜோமடி கொண்டிருக்கின்றேன் அன்று வார்த்தையினால் உண்மை உலகத்திற்கு வெளிப்படுத்திக் கொள்ள முடியாது அறுபடியால நீர் வழிபடணும் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நேற்று தினத்தில் நான் சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது என்னை ஆட்கொன்றியா இதா செய்ய குமாரன் காண்கிறது ஏதோ எல்லாமே தாமாக அவர் ஒன்றும் செய்கிறது இல்லை என்ன கட்டளை எடுகிறாரோ குமாரன் செய்கிறார் அதான் நமக்கு போதனை தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ஆன அது தாயார் சொன்னாலும் சரி அருமையானவர்கள் சொன்னாலும் சரி இதா ஒன்று வேலை வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் பெரிய செய்ய போகிறதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் வேலைக்காய் காத்திருப்போம் நாம் ஒவ்வொருவரும் அநேக காரியங்களுக்காக நாம் எதை நோக்கி இருக்கின்றோம் அநேக காரியங்களுக்காக நீண்ட காலங்களில் தேவணி சொல்ல கொஞ்சம் பொறுத்துக்கொள் என்று சொல்கிறார் இளையிலா பொறுத்துக்கொள் அவைகளை நான் செய்ய போகிறேன் இளையிலா ஆண்டு அவர் செய்ய போகிறவர்களை தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்ய போகிறவர்களை அவர் அல்லாமல் வேறொருவரும் அறிந்து கொள்ளதவில்லை என்று கத்திர வேதம் சொல்லுகிறது அவர் மட்டும்தான் அறிந்திருக்கிறார் செய்ய போற காரியங்களே திருச்சபையுடைய உலகத்திலே தன்மார்க்கும் தலைவிரித்து ஆட ஆரம்பித்து வர வர ஓவராய் போய்கொண்டே இருக்கிறது கொஞ்சம் பொறுத்துக்கொள் என்று கற்று சொல்லுகிறார் ஆண்டவர் நம்முடைய களத்தை நீட்டும் வேலை வரும்போது எல்லாம் சரியாகிவிடும் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அதுவரைக்கும் பொறுத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை அலையு அவர் தமக்கு சுத்தமான நேரத்தில் எல்லாவற்றையும் சம்பர்மாய் சரியாய் செம்மையாய் அவர் என்ன தீர்மானித்திருக்கிறார் அவைகளை செய்து நிறைவேற்றி முடிக்கிறார் நமக்கு ரொம்ப அறிவு கிடையாது இந்த அறிவை நாம் பெற்றிருக்கிறோம் மற்ற அறிவு நமக்கு ஆண்ட தேவனுக்கு அருமையான கத்தடை பிள்ளைகளை இந்த நாளிலும் கருத்தர் உங்கள் மத்தியில வைக்கிற நமது மத்தியில வைக்கிற வார்த்தையை நாம் கவனமாக கேட்போம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளில் நாம் அடைய வேண்டிய காரியம் என்ன என்கிற இது மூலமாக இந்த போதனின் மூலமாக கற்றுக்கொள்ளும் முடியாத ஆண்டவர் நமக்கும் கருவல் செய்வாராக நாட்கள் கத்துணை பிள்ளைகள் கத்துடை பிள்ளைகள் என்று அனைவரும் சொல்லிக் நாமும் கத்துணை பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆனாலும் நம்ம இருக்க வேண்டிய காரியம் என்ன என்றால் அதாவது நாம் சாட்சி உகர்கிறோம் கத்து நம் ஒவ்வொருவரை குறித்தும் சாட்சி சொல்ல வேண்டும் ஆண்டவர் கொடுக்கிற சாட்சி மையான சாட்சி யோக என்ன சொன்னார் என்னுடைய சாட்சி தேவனிடத்தில் இருக்கிறது என்னுடைய சாட்சி என்று அவர் அந்த பிரகாரமாக கற்றுரை பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் சாட்சி கொடுக்கிறதை நாமே அறிந்து கொள்ள முடியும் நம்மை பற்றி சொல்லுவார் அதை நாம் அறிந்து கொள்ள முடியும் வாசிக்கலாம் எவர நிறுவனம் பதினோராம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் விசுவாசத்தினாலே மரணத்தை காணாதத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு நோக்கு எடுத்து காணப்படாமல் போனால் தேவனுக்கு பிரியமான நிறைய பேர் பற்றி சாட்சிகள் உண்டாகிறது அது ஒரு சாட்சி ஆனால் அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே தேவன் அவனுக்கு சாட்சி கொடுத்தார் அவர் ஒரு சன்னியாசி அவர் ஒரு தனிப்பட்ட மனிதன் அவர் அதாவது பொறுப்பற்ற பொறுப்பில்லாத ஒரு மனிதனும் அவர் குடும்பஸ்வன் என்று நாம் காணுகிறோம் அவர் மனைவி வாழ்ந்து கொண்டு தேவனால் சாட்சி பெற்றார் தேவனுக்கு பிரியமானவர் என்று சாட்சி பெற்றார் என்று சொல்லது அருமையான கத்துவை பிள்ளைகளை நம்மிட தலைக்கர் பேசுவார் கலைஞர் என்னுடைய மகன் அல்லவா என்னுடைய மகள் அல்லவா என்று சொல்லுவார் ரொம்ப அருமையான பிள்ளைகளை சில வேளையில் எடுத்து தொட்டில் நடக்கிற பிள்ளையோ அது பெரிய பிள்ளையோ பெரியாங்களோ எடுத்து வித்துவார்கள் என்று நாம் காணுகிறோம் இதனால் அவர்களுக்கு அருமையானவர்கள் அருமையால இவர்கள் எனக்கு விருப்பமானவர்கள் எனக்கு விருப்பமான பிள்ளை அக்கா தங்கச்சி அண்ணன் என்று அப்படிப்பட்ட அன்புபார நம்மை குறித்து வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது அருமையான கற்றுப்பிள்ளைகளை ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும் இடத்துல மகள் என்னுடைய மனைவி தொடாது என்று எச்சரிப்பு கொடுத்தார் அதனால் உண்டான வாதைகளையும் அவர்கள் அனுபவித்தார்கள் அதே வண்ணமாக ஆண்டவர் நம்மை குறித்து பிறரிடத்திலும் சாட்சி கொடுக்க வேண்டும் பிராதிகளத்தில் சொல்லது பிள்ளை அவர்களுக்கு செயல்படாது நாம் அடைய வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது அந்த அளவுக்கு நம்முடைய ஜீவியத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் இங்கே ஒரு மனிதனை நான் பார்க்கிறேன் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராவது வாக்கியத்தை பாசிக்கலாம் சவுளை கத்தர் சந்தித்தார் சந்தித்த போது அவன் என்ன செய்ய சொல்லி அவனை கிடைக்கிற நேரங்களில் வீடு வாய்ப்பை பழகிறது அல்ல கிடைக்கிற நேரங்களில் யார் கிடைப்பார்கள் கதை பேசலாம் என்பது அல்ல கிடைக்கிற நேரங்களில் கொஞ்சம் நேரம் டிவி புரோகிரம் பார்க்கலாம் என்பது அல்ல தூங்கி கழிக்கலாம் என்பது அல்ல பொழுதுபோக்கு ஸ்தலங்களுக்கு சுற்றி புயற்சிட்டு வரலாம் என்று குடும்பமாக புறப்படுகிற அந்த நிலை அல்ல கிடைக்க நேரங்களில் கத்தர் என்ன சொல்கிறார் என்ன என்னுடைய பிள்ளை கிடைக்கல கொஞ்ச நேரத்தில் எங்கே இருப்பார்கள் பாதத்தில் இந்த சோலை தேவன் சந்தித்தார் தேவனுடைய அன்பினாலே தொடப்பட்டார் பிடிக்கப்பட்டார் பிடிக்கப்பட்டவர் இவர் என்ன பண்ணுகின்றார் ரெண்டு கண்ணும் தெரியாது உட்காந்து ஜவம் பண்ணுகிறார் அண்டவராகி தேவன் சவுல போய் தேடி இன்ன தெருவில் இன்ன வீட்டில அவன் ஜோம் பண்ணி கொண்டிருக்கின்றான் அப்படிங்கறத சொல்லுவாராம் இன்னைக்கு அநேகர் சொல்லுவார்கள் வேதம் எழுதி கொடுத்தாகிவிட்டது கர்த்தர் பேச வேண்டியது இல்லை என்று அனைவரும் சொல்லுகிறார்கள் அருமையான கற்றடை பிள்ளைகளை வேதவன் பேச வேண்டும் வேதத்தை அறிய வேண்டும் என்றாலும் கத்தர் பேச வேண்டும் அப்படிதான் இந்த வேத ஆகம்பத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் இது மனிதனால் மனிதனால அமைக்கப்பட்ட எழுத்துகள் அல்ல இது பரிசுத்தாவினால ஏவப்பட்டு பரிசுத்த மனிதர்களை கொண்டு எழுதப்பட்டதான் வேத புத்தகம் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற புரை பொருள்களை புதை பொருள்களை மறைப்பொருள்களை நாம் அறிய வேண்டும் என்றால் இவருக்கு கத்தனோடு பேசணும் உள்மனதுல பிரஸ்டாய் பேசணும் நான் நேற்று வெளிப்படுத்தல் விசேஷம் படித்துக் கொண்டிருந்தேன் மூன்று இடத்துல எனக்கு அறியாத சில காரியங்களை போதித்தார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதாவது அதாவது இப்ப யாரும் பரவத்துக்கு போகவில்லை இப்பொழுது மறிக்கிற பரிசு பரதேசிக்கு தான் போகிறார்கள் மறிக்கிற பாவிகளின் அரகத்துக்கு போகவில்லை அவர்கள் பாதாளத்துக்கு தான் போகிறார்கள் என்று சொன்னேன் நான் கேள்விப்பட்டதை வெளிப்படுதல் விசேஷத்தை படிக்கும் போது அறிந்து கொண்டேன் ரத்த சாட்சிய மறித்தவர்கள் தேவனுடைய பலிபடத்துக்கு கீழே இருக்க அவர்கள் கேட்கின்றார்கள் எங்களுடைய இரத்தத்தை சொந்தவர்களுக்கு பதில் கொடுப்பதற்கு எவ்வளவு நாள் சொல்லு என்ன ஏன் பதில் கொடுக்கவில்லை என்று கேட்கின்றார்கள் அவர்களுக்கு எண்ணிக்கை நிறைவேற வேண்டியது இருக்கிறது ரத்த சாட்சிகளை தனவே வேறு என்ற ஒரு எண்ணிக்கை இருக்கிறது அந்த எண்ணிக்கை நிறைவேற உடனே எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கப்படும் அதுவரைக்கும் பள்ளிபடத்தின நீங்கள் இழைப்பார்கள் போகல தேவனுக்கு இங்க தான் இருக்கிறாங்க பலி பரலோகத்துக்கு போகிறது அப்புறம் தான் பின்னாலே பார்ப்போம் அருமையான கத்துணைப்படர்கள கர்த்தர் நம்மை குறித்து கொடுக்கும் சாட்சி என்ன தேவனுக்கு மயமே ஏனோக்கை குறித்து கர்த்தர் சாட்சிய கொடுத்த அந்த ஏனோக்கை பற்றி நாம் ரொம்ப அறியலாம் அந்த ஏனோக்கு தேவனோட வாழ்க்கையை சஞ்சரித்து கடத்தினவ என்பதை நாம் அறிவோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக போய்விட்டான் கருத்து இருக்கிறார்கள் ஆண்டவர் எப்போ வந்தாலும் போய்விடுவார்கள் அதற்கு முந்தைய போய்விடுவார்கள் சொன்னேன் அரகத்தை நான் அனுபவித்த இரண்டையும் நான் அனுபவித்தார் அந்த வழி தெரிந்தால் ால இந்த வழி தெரியாதவர்கள் வழிகாட்ட முடியாது இல்லையா வழி தெரிந்தவர்கள் தான் வழிகாட்ட முடியும் என்று சொல்ல முடியும் சொல்ல முடிந்தது எவ்வளவு எவ்வளவு பெரிய கூட்டத்தில் உண்மையை நாம் அறிந்தவர்களா இருக்கிறபடினால கடைசி நேரத்தில் கைவிடப்பட்டுறாரு நானும் கோயில் வழிபாடு செய்த ரொம்ப பக்தியா தான் இருந்தேன் ரொம்ப என்னுடைய ஊராரெல்லாம் என்ன பாவியன்னு சொல்லவே மாட்டார்கள் பாவியா தான் இருந்தேன் வெளியே பக்தி உள்ளே பாவி பாவம் உள்ளமனதுல அப்படித்தானா இருந்தா எனக்கு ஒரு ஜான்ச கொடுத்த உங்களுக்கு சொல்ல முடியாது எல்லாருக்கும் அது கிடைக்காது அங்க போயிட்டு தட்டும் போது உங்களை அரியன் போகலாம் பாதாளத்துக்கு சொல்லும் போது என்ன சொல்ல முடியும் என்று சொல்றேன் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே நாம் தேவனுக்கு தேவனுடைய சாட்சிகளாக விளங்க விரும்புயா அதாவது அடிக்கடி சொல்லுவாங்க பாம்பே இல்லது குஜராத் மகாராஷ்டிரா மராத்தியர்கள் மத்தியில குடியிருந்தாங்க ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அன்பா தான் இருப்பாங்க ஆனா ஏதாவது பொருள்களை திருடிடுவாங்க போல இதன பையனுடைய பந்தக காணல எடுத்து சின்ன பையனா இருக்கும் போது ஏற்பட்டு காரியம் என்ன கடவுளுடைய பிள்ளைகள் அதான் அனுபவிச்சிருக்கிறேன் உங்க பிள்ளைகள் உங்களுடைய பொருளை நாங்க எடுத்தா அதுக்கு பன்மடங்கு நஷ்டம் அடைய வேண்டிய சூழலே வரும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று அவர் சொன்ன சாட்சி பண்பும் கிடைத்தது அருமையான தேவடைய பிள்ளைகளை நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க இன்னார் என்னுடைய பிள்ளை அவருடைய பொருளை திருடாது அவளுக்கு செய்யாத தீய நினைக்காது என்று தேவன் எச்சரிப்பு கொடுக்க வேண்டும் என்றார் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார் அருமையான கத்துடைய பிள்ளைகளை நன்றாக கேளுங்கள் கேளுங்கள் அதாவது யாருக்கோ சொல்லுகிறார் என்று சொல்லிக் கொண்டு எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள் நிறைய மாற்றங்கள் என்பதை நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராக புதிய முதலாம் அவர்கள் இரண்டாம் அவர்கள் முதல் மரணம் இரண்டாவது மரணம் என்னெல்லாம் எழுதியிருக்கிறது நான் முதல் வருகையிலே போவதற்காக அதற்கென்று செலக்ட் பண்ணி ஆட்களை கருத்தர சபையிலே சேர்த்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இத்தனை சபை இருக்கும்போது இன்னொரு புதிய சிலை என்று சபை தேவையா என்ற கேள்வி எதிர்பலாம் ஏழ்வை தேவைருக்குரிய சாட்சிய சாட்சி கொடுக்க வேண்டும் மோசரிடத்துல ஒரு நாள் அவருடைய அண்ணனும் அக்காலும் ரெண்டு பேரும் தகராறு பண்ண ஆரம்பித்தார்கள் உன்னோடு மட்டும் தான் கர்த்தர் பேசுகிறாரா கர்த்தர் பேசவில்லையா என்று மாத்திரம் அவர் கட்டியிருந்தபடினால் வருவதற்கு புரஜாதி பெண்ணை உருவாகம் பண்ணி இருந்தார் மறுபடி நாலு பேரெல்லாம் வைத்துக் கொண்டு அவர் கடவுடைய மனிதன் ஆன பிறகு அவரை சுட்டிக்காட்டி கஷ்டப்படுத்தி பேசினார்கள் அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் அவர் இருவரையும் வர சொல்லி தேவ சோத்தில் வைத்து என்ன சொல்கிறார் பாருங்கள் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை இருந்தால் அவனுக்கு சொப்பனத்தின் மூலமாக தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுவார் என் தாசனாக மோசப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று சொன்னார் முதல் அனுபவமே ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை ஒரு மனிதனுடைய தேவனுடைய உறவை நாம் எதிர்த்து கண்டுபிடிலாம் என்றால் தனிஜபம் ஜாஸ்தி பண்ணுவார் தனிஜபம் நீண்ட ஜபம் பண்ணுவார் அப்போ இவர்களுக்கும் தேவனுக்கும் அவர்களுக்கு ரொம்ப ஐக்கியம் இருக்கிறது குடும்ப சமத்தில் பொது சமத்தில் எல்லாவற்றையும் எல்லாம் பாடுவார்கள் துதிப்பார்கள் செய்வார்கள் தனிஜபம் இருக்காது தனிஜபம் இருக்கவே சிலர் கேட்டால் தனிஜம் பண்ண பண்ணவே இல்லையா இல்லவே இல்ல மூன்று வேலை எங்க வீட்டுல தேவம் பண்ணுவாங்க அதுல தேவம் பண்ணுவாங்க அருமையான கற்றுவை பிள்ளைகளே ஆண்டவர் அமை குறித்து கொடுக்கும் சாட்சி என்ன தேவனுக்கு மயிமை உண்டாவதாக வீண் பொழுது போக்கு காலம் இதுவெல்ல அருமையான உண்டாயிற்று ஆண்டவர் சொல்லி சொல்றார் அதாவது மனசு குமாரன் வரும்போது கேட்டார்கள் வரைக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள் அதாவது சோதோகமர காலத்தில் எப்படி இருந்ததோ நோவாவின் காலத்தில் எப்படி இருந்ததோ அந்த பிரகாரம் உலகம் இருக்கும் என்று சொன்ன இப்பொழுது எங்கும் அது ஆய்ச்சு வெளிநாடுகள் எல்லாம் அதாவது பரிசுத்தம் என்னன்னு தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது இந்தியாவிலேயும் கேவலமான சட்டங்கள் எல்லாம் ஆரம்பிச்சா அருமையான கத்துடைய பிள்ளைகளே கேவலமான சட்டங்கள் அசுத்தமான வாழ்க்கை தவறில்லை என்ற சட்டாதிபதி வெளிப்படுவார்கள் வருகைக்கு அடையாளம் இருந்து விடாதீர்கள் பிரவேசிக்கணும் அதற்கு நாம் ஆயத்தமா இருக்கணும் நம்முடைய சாட்சி விரைவனால் உண்டாக வேண்டும் இறைவனால் உண்டாக நாம் காரணமாக நடந்து வேண்டும் இந்த மோசை எதிர்த்து ார்கள்ித்தார்கள்ருக்கித்தேவன் பார்த்தார் மூன்று பேரும் சொன்னா லோயா தாசனாய் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கீழ்கதரிசியை போல அல்ல வேற ஒரு தேவ மனிதனை போல் அவன் என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ள சாட்சி நான் என்ன சொன்னேனோ அதை மட்டும்தான் அவன் செய்வான் என்னுடைய மருத்துவம் அவனுடைய வாழ்க்கையில் தவறுகள் நடந்து போயிருக்கலாம் ஆனால் அவர்களுடைய மேலான நடைமுறை அவருடைய சாட்சியை நாம் கவனிக்க வேண்டும் கவனிக்க வேண்டும் அருமையானவர்கள் ஆண்டு சொன்னார் மலையில உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரி செய்வதற்கு கவனமா என்று சொன்னார் அப்படியே அவர் செய்தார் என்று நான் காணுகிறோம் ஆசிரியப்புடாரத்தை அப்படியே அமைத்தார் அப்படியே அவர் தேவனுக்கு சாட்சியுள்ள ஒரு மனிதன் தேவனுக்காக தேவ ஜனங்களுக்காக வயராக்கியம் ஒரு மனிதனாக இருந்தார் என்று நாம் காணுகின்ற எப்படிப்பட்டவர் தேவனுடைய வீட்டில உண்மையுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவனுடைய சமூகத்தில் உண்மைக்கு மாறான எந்த காரியமும் நாம் பேசவும் கூடாது செய்யவும் உள்ளது உள்ளது என்று இல்லது இல்லது என்றும் சொல்லுங்க அதற்கு மேற்பட்டது அனிதத்தினால உண்டாயிருக்கும் என்று ஆண்டவராகி தேவன் சொல்லியிருக்கின்றார் அருமையான கத்திர பிள்ளைகளை இறைவனால் நாம் சாட்சி பெற வேண்டும் அதற்கு நாம் கவனமாக நடந்து வேண்டும் மனிதனுக்கு முன்பாக அல்ல தேவனுக்கு முன்பாக நாம் செம்மையானவர்களாக சாட்சி பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை துவக்கிறதெல்லாம் தேவன் சொல்லுகின்றார் அவனை தேடுமனம் ஏனோக்கு இவ்வளவு பெரிய குடும்ப பொறுப்பில் இருந்த போதிலும் குறித்து நான் பார்க்கின்ற போஸ்டலர் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வாக்கியத்தை பதிமூன்று வருஷம் இருபத்தி ரெண்டு அவர் அவனை தள்ளி தாபீதை அவளுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாக தாவிதன் ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவளை எல்லாம் அவன் செய்வான் என்று மகிமை உண்டாவதாக ஈசாயின் மகனாகி தாவிதைக்கு ஏற்றவனாக கண்டேன் கடவுளுக்கு பிரியமான ஒரு மகனாக அவர் காணப்பட்டார் என்று நாம் காணுகின்றோம் வாழ்க்கையிலே சில தவறுகள் கடந்து போயிருக்கலாம் அன்றே அவர் அரசனாய் இருந்தபடிய அதாவது சில காரியங்கள் அவர்களுக்கு அவர்கள் விரும்புகிறது எல்லாவற்றையும் செய்யலாம் என்று நிலையில் நடந்திருக்கிறார் அவர்கள் பெற்றார்கள் ஆனால் தேவனுடைய பார்வையில் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு புருஷனாக இருக்க கண்டேன் என்று யார் சாட்சி கொடுக்கிறான் இதை தேவன் சாட்சி கொடுக்கிற ஒருவரை பற்றி நாம் குற்றம் சாட்டுவதற்கு தேவனுக்கு ஆரப்படினால அண்டவராகிய தேவன் இது ஈசாயின் குமாரன் ஆகிய குறித்து அவர் சாட்சி கொடுத்தார் அவர் தெய்வீக காரியங்களிலே மிகவும் உள்ள ஒரு மனிதர் தேவன் மேல் பாசம் கொண்டவர் என்று நாம் காணுகின்றோம் கலந்து போன பிறகும் அதாவது தேவாலயத்திலே பணிவிட செய்ய கத்தரை ஆராதிக்க துதிவாட அதற்குரிய ஆட்களெல்லாம் சட்பண்ணி வைத்து அவர் போனார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை நாம் தெய்வீ தேவனுடைய நாம் செய்ய வேண்டும் அறியாமல் காலத்தில் தேவனுக்கு முடிவு எத்தனையோ காரியங்களை நாம் செய்தோம் இன்று நாம் தேவனை அறிந்து கொண்டோம் அந்த அறிவை கத்த நமக்கு கொடுத்திருக்கின்றார் இந்த அறிவை பெற்ற பிறகு நாம் தேவனுக்குறைவான செயல்முறைகளிலே து நான் தேவனுக்கு தேவனுடைய ஏற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறபடினால ஆண்டவரை நான் சோதனைகிறேன்லையாக்கு அருமையான கற்றண பிள்ளைகளை ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முந்தியே சாட்சி பெற்றார் நாம் இந்த புரதத்தில் கடந்து பலரை பற்றி நாம் சாட்சி கொடுக்கலாம் சாட்சி கொடுப்போம் சாட்சி கொடுக்கிறோம் அது சொல்லியிருக்கிறோம் ஆனால் நாம் பூமியில இருக்கும் போது அதாவது தேவன் நமக்குரியவர்களை கொண்டு மாத்திரம் இல்லை அவர் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஆவல் நமக்கு உண்டாக வேண்டும் அதாவது நம்மை பலர் குற்றம் சாட்டலாம் பல குறைகள் இருக்கிறது என்று பிறர் கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம் நம்முடைய ஒரே நோக்கம் என்றார் தேவனுக்கு நான் பெரிய மனவனாக இருக்க வேண்டும் தேவனுடைய ஏற்றவைகளை நான் செய்ய வேண்டும் என்கிற இந்த ஆவல் நமக்கு இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகின்றார் மை மீண்டாவதாக அவர்கள் கலந்து போன பிறகும் நாங்க சிறவில சிறை நாட்டுக்கு போய் போதுராஜ கல்லறையை பாரு அந்த கல்லருக்கு இன்னைக்கு மரியாதை நடக்கும் அதாவது இந்த முஸ்லிம்கள் கலரைக்கு காத்து விசுற மாதிரி அங்கே காத்து விசுற ஆனால் அவர்கள் ஏற்றவர்களாக இருந்து பறகம் போய்விட்டார்கள் போன பறகம் அவர்களுக்கு இந்த பூமியில அவ்வளவு பெரிய கனத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பதை நான் அந்த நேரத்தில் என்னுடைய அறிவில் அறிந்தேன் அவர்கள் இதை விரும்ப மாட்டார்கள் என்ற போதிலும் அவர்கள் நடந்தார்கள் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய செல்வாக்கை மக்கள் உண்டாக்குகிறார்கள் என்பதை நான் அதில் கண்டுகொண்டேன் அருமையான கற்றுடைப்பிள்ளைகள இந்த லோகத்துல கர்த்தருக்கு விருப்பமாய் அவருடைய ஏற்ற பிரகாரம் அவருக்கு பிரகாரம் அவர் சொல்கிற பிரகாரம் செய்கிற மனிதனே வாக்கியவான் என்பது நான் உணர்ந்த ஒரு உண்மையாக இருக்கின்றது அற்பமனிதர்களாகிய நம்மை கட்டி முத்தம் செய்யறாங்க இந்த காலை வேளையில இந்த சாய்மாரிகளுக்கு சிஷிய பிள்ளை அங்கித்துக்கு பிடிச்சிட்டு வருவாங்க அதே மாதிரி என்று தேவதேன் புறப்படுகிற நேரத்தில் அப்படி ரெண்டு தேவத அப்படி செய்கிறாங்க அமைச்சருக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கத்துடைய பிள்ளைகள அண்ணவராகி தேவன் அதாவது நான் சொன்ன அதாவது யாரே ஒருவர் நேசிக்கிறார்களோ செல்ல வைத்திருக்கிறார்களோ பிரியமாக வைத்திருக்கிறார்களோ அவருடைய முழுமையான அன்பை கட்டிப்பிடி முக்கம் செய்கிறதான் காண்பிப்பார்கள் என்று நாம் காணுகிறோம் ஆண்டவராகிய தேவனும் அவருக்கு பிரியமானவர்களை அப்படி அவர் செய்கிறதை நான் உணர்கிறேன் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி ஒவ்வொருவரும் தேவரால் சாட்சி பெற வேண்டும் நமக்குள்ளே பரிசுத்தனர் இருக்கிறார் அவர் நம்மை பற்றி நம்மிடத்தில் அவர் பேச வேண்டும் நம்மை பற்றி அவர் சொல்ல வேண்டும் அந்த ஸ்டேஜுக்கு நாம் நடந்து கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் கத்திரமையை ஆசிரியப்பாராக பாரு தேவனுக்கு பிரியன இருந்தார் தேவனை சாட்சி கொடுத்தார் தேவனுக்கு பிரியமானவன் என்றார் இந்தியமாக இருப்பது அவர் தேவனோடு சஞ்சரித்துள்ள உறவாட்டம் கிடைக்கிற நேரங்களில் அவரோடு கூட மகிழ்கின்ற அவருடைய சமூகத்தில் அவரோடு உறவாடுகின்ற அவர்களுடைய சம்பாஷிக்கிற வழக்கம் அவரிடத்தில் இருந்து கொண்டே இருக்கா சிலர் சொல்லுவாரு குடும்பத்துல ஆயிரத்த நாம காதில் கேட்டிருக்கிறோம் ஐயாவுக்கு என்ன அவர் சொல்லிட்டு போவார் நமக்கு இருக்கிற பிரச்சனை அவருக்கு தெரியுமா என்று சொல்லுவார அருமையான ஏனோக்கு அதாவது மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்தவர் மனிதர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் அலேனு அலேனுயா தேவனோடு சஞ்சரிக்கிற காரியம் தேவனுக்கு சாட்சி ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறவராக இருந்தார் அருமையான கட்டிட பிள்ளைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் இவர்களை கற்றுக் கொண்டு நாம் தேவனால் சாட்சி பெறுவோம் கிடைக்கும் நேரங்களில் எல்லாம் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருப்போம் அன்று ஜனங்கள் மத்தியில இருந்து அதாவது ஒரே ஒரு நீதிமான் இருந்தார் யாரு நோவா நோவா என்ற ஒரு மனிதன் இருந்தார் அவர் மேலே கற்ற இருந்தார் அவரை குறித்து தேவனே சாட்சி கொடுப்பார் தேவன் கட்லிட்டார் இந்த பூமியை ஜலப்பிரத்தினால் அழைக்கப் போகின்றேன் கருத்தர் சொன்ன பிரகாரம் அதை செய்தார் என்று நான் பார்க்கின்ற அவர்களை செய்து அந்த அழிவுக்கு அவரோட குடும்பமும் காக்கப்பட்டார்கள் இந்த நோரிடத்தில் ஒரு பழக்கம் தேவரோடு சஞ்சரிக்கும் பழக்கத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஏனோக்கு அதாவது தேவரோடு சஞ்சரிப்பாராம் ஒருவர் கற்பனையில் எழுதிருக்கிறார் என்ன எழுதுகிறார் என்றார் இந்த ஏனாவுக்கு ஆண்டவர் வரும்போது இவரை தேடி வரும்போது இவர் அவரோடு பேசிக்கொண்டே போகிற பழக்கம் ஒரு விட்டு அவர் அவர் வந்து விட்டு கொஞ்சம் தூரம் போன பிறகு இவர் பிரிந்து வந்து விடுவார் ஒரு நாள் போய் போய் போய் ரொம்ப தூரம் போய்விட்டார் கஞ்சலி மகிழ்ச்சியில அந்த உற்சாகத்துல ரொம்ப தூரம் போயிட்டார் போன பிறகு ஊரை எட்டி பார்த்தார் ஊர் எங்கே இருக்கிறது அப்படின்ற அவரோடே போயிருவன் சொல்லி அப்படியே போயிட்டார் தேவரோடு சஞ்சரிக்கிற கொஞ்சம் நீண்ட தோறும் போய்விட்டார் போனமுறை உலகம் அவருக்கு தூரம் ஆகிவிட்டது உலகத்தை விட்டு வேறுபட்டு விட்டார் அவர் தேவனிடத்துக்கு உயிரோடு போன மனசில் அவர் ஒரு ஆள் அவர் ஒரு அருமையான தேவனுடன் பிள்ளைகளை குடும்பமாய் பிள்ளைகளோடு பொறுப்போடு வாரத்தோடு இருக்கிறவர்களும் சஞ்சரிக்க முடியும் திருப்திப்படுத்திக் கொள்ள பாடுகள் தெரியும் போது ஆண்டவரே சொல்லிட்டு எழும்பும் போது ஆண்டவரே என்னை காப்பாற்றின என்று எழும்புவேன் இவ்வளவுதான் ஜபம் இப்படிப்பட்டவர்களும் உண்டு அருமையான கத்திர பிள்ளைகள் நம்மாலும் அப்படி இல்லை ஒன்னு ரெண்டு இருக்கும் அவர்களுக்கு நான் இதை சொல்லிக்கொள்ளவில் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக போய் தேடி ஏழாம் வீடு பூட்டி கிடைக்கிறது அடுத்த வீட்டில் போய் பாரு என்று சொல்ல முடியாக இருக்கக்கூடாது சோதனை ஒருவனை பற்றி ஒருவர் சொல்லுவார் ஏழு மணி ஆயிட்டு தலைதரிச்சோட்டமா விட்டு போடுவான் என்ன ஏழு மணி ஜபத்துக்கு மத்தியானம் பனிரெண்டு மணி ஜபத்துக்கு ஆச்சரியமா இருக்கிறது அந்த நேரத்தை அவ்வளவு ஒழுங்காக்கிறது வேலை செய்தாலும் நினப்பலாம் என்ன மணி ஆயிட்டு மணி ஆயிட்டு பன்னிரண்டு ஆக போகுது அங்கேயாவது மரச்சடையில் சாஞ்சிடும் கொஞ்சம் நேரம் கெட்டது சோதரம் சொல்லிட்டு கடமைகளை செய்கிறவர்களும் வாகன ஓட்டுகிறவர்களும் அந்த நேரம் வந்துவிட்டால் வண்டி ஒதுக்கி விட்டு விட்டு வண்டியிலிருந்து கத்திரிக்கிறவர்களும் உண்டு நேரத்தில் இடம் சரியில்லாவிட்டால் அங்கு கொண்டு வேலை சலத்துல படிக்கிற இடத்துல நாலு பேரோடு ரூம்பு கொடுத்திருக்கிறார்களா எழுதி உட்கார்ந்தாது மனதுக்குள்ளே அவரு காரியங்களை கத்தர் அக்கறையாக இருப்பார் அவள் மேலே தேவன் கவனமாக இருப்பார் அவருடைய காரியங்களை கத்தர் பொறுப்படுவார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாமும் தேவனோடு சஞ்சரிப்போம் இளையலையா நோவா சஞ்சரிப்பார் வாசிகளை ஆதி ஆகமோ ஆறாம் ஏழு ஒன்பது வரைக்கும் அப்போது கட்டத்தான் சுரிசித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனசன் முதல கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாய பறவைகள் பரியந்தமும் நிற்கிறது எனக்கு மனசா இருக்கிறது என்றார் இருந்தவர்களுக்கு இருப்போவை குறித்து கொடுத்தார் தேவனுக்கு பயந்து பொள்ளாப்பு வீட்டு விலகிறவருமாயி அவனை போற இந்த கிழக்கத்தி புத்தரில் ஒருவரும் இல்லவே இல்லை என்று சாட்சி கொடுத்தார் முகவரே அதுதான் யோகின் பிரசுரத்தினுடைய தலைப்பே அதுவாகத்தான் இருக்கிறது அரு கட்டட பிள்ளைகள் ஒவ்வொருவரை குறித்து தேவன் கொடுக்கிற சாட்சி என்ன என்கிறத நாம் அறிய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் தேவனோடு சஞ்சரிக்கும் சாக்கியமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால நான் சோதனைகிறேன் தேவனுக்கு மயமே உண்டாவதாக இப்படி உறவாடி தேவ பிள்ளைகளை பிரிப்பது என்னவென்றால் பாவம் என்று சொல்லுகின்றது அதாவது இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை பாவத்துக்குட்படுத்தி தேவனோடு சஞ்சரிக்கிற காரியத்தில் இவர்களை பிரித்து என்று சத்துரு பிரயாசப்படுவார் பாலாக்கு என்று சொல்லப்படுகிற அரசன் அழைத்தார் அதாவது இஸ்ரோல் ஜனங்களை சபிக்க முடியாது அழைத்தான் அழைத்த போது முதல்ல வரல தேவன் போக கூடாது இரண்டாவது அந்த ராஜாவை பிரியப்படுத்த முடியாத போனால் இவருடைய பாயில கர்த்தர் என்று பேசுகிறார் இவரும் பேச முடியாது தேவன் தான் இஸ்ரோயல் ஜனங்களை சபிக்க போன இந்த மனிதன் இப்ப அவர்களை ஆசிர்வதிக்கிறார் ஆசிர்வதிக்கிறான் நீ அவைகளை இழந்து விட்டாய் அனுப்டினாத போகலாம் என்று சொல்லும் அவன் என்ன சொல்லிட்டு போனான்னு தெரியுமா ஊருக்குரிய வாரம் ஒரு ஆலோசனை சொல்லுங்க அந்த ஜனங்கள் பரிசுத்தமானவர்கள் அன்படினாலே அந்த பிரசுத்தமான தேவன் அவர்களோடு இருக்கும் வரைக்கும் அவர்களை மேற்கொள்ள முடியாது அவர்களை பாவம் செய்ய வையோ அப்பொழுது அந்த ஜனங்களை பாவம் செய்ய என்ன வழிமுறைகள் உண்டோ அதை செய்யும் அவர் தேவன் போய்விடுவார் நீ அவர்களை மேற்கொண்டு விடலாம் என்று ஆலோசனை சொல்லப்பட்டது அந்த ஆலோசனை செய்தான் எனக்குவலைக்கிடமான <laughs> அருமையானவர்களே வரசுத்தத்தில் வளர்கிறவர்கள் தேவனோடு உறவாடுகின்றவர்கள் தேவனுக்கு பிரியமான சாட்சி வருகிறவர்களை சாட்சியை கிடப்பதற்கு என்னென்ன வழி உண்டோ அதற்கு சத்திரத்தி ஏற்படும் அப்படினா நாம் பாவத்தை கண்டு ரொம்ப பயப்பட பாவம் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் எல்லாம் பாவம் அதற்கு உட்பட்டு விடாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை தேவனோடு உரவாடிக்கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு பிரிவினை எங்கே உண்டாகும் என்றால் அக்கிரமங்களே உங்கள் தேவனுக்கு நடுவாக உங்களுக்கு பிரிவினை உண்டாக்குறது அவரும் முகத்தை உங்களுக்கு மறைத்து போடும் மறைத்து போடும் அருமையான உறவாடி தேவனோடு கொஞ்ச குலாவிடு மகிழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை என்ன பறிக்குமா செய்யாவிட்டாலும் எண்ணங்களை கொடுப்பா அவைகளை சிரிப்போ என்று சொல்லாத வரைக்கும் அவைகளை தியானம் பண்ணி அவைகளை இன்பம் கொண்டாடாத வரைக்கும் அதில மேற்கொள்ளாது இன்பம் கொண்டே பழைய வாழ்க்கையின் நினைவு இருந்து நினைவு இருந்து முன்பு செய்த பாவங்களை கண்காட்சிகளை பார்த்தவர்கள் அவைகளை உலாகி செய்த தவறான காரியங்கள் எல்லாம் மனதில் எண்ணி சாத்தான அருமையான கற்றை பிள்ளைகளே இந்த காரியத்திலே நாம் ரொம்ப கவனம் இருக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகின்றாக தேவனோடு நெருங்கி கொண்டிருக்கிற காலத்தில் அதாவது அவன் அனுப்புகிறான் பாவம் செய்ய வைப்பதற்காக நமக்கே சிலரை பற்றி தருகின்றது கடவுள் எவ்வளவு அறிந்திருப்பார் பாருங்க நமக்கே சில ஆத்மாக்களை பற்றிய காரியங்கள் என்ன என்கிறதை ஓரளவுக்கு கொஞ்சமாய் அறிகின்றோம் ாலும்பாக நடந்து கொண்டும்ப்ட் இப்படி இருக்கிறது நாம் அறிகிறோம் கர்த்தர்லாவத்தியாரிவார் அதுபடி நான் நமக்குள்ளே இருக்கிற ஆபியானவர் நமக்குள்ளே கலை ஊர்ந்து மகிழ வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் பாவக் கிரியைகளுக்கு விலகி தகாதடத்துல ஐக்கியம் வைத்தால் தகாதடத்தில உட்கார்ந்தால் அவனுடைய வாழ்க்கையில தோல்வி உண்டாகிவிடும் என்பதை நன்கறிய வேண்டும் ஒன்னு ரெண்டு வாசிக்கிறான் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவலும் வழியில் இல்லாமலும் வரிகாசக்காரர்கள் உட்காரத்தில் உட்காராமலும் பிரியமாயிருந்து பகலும் அவருடைய தியானமாக இருக்கிற மனுஷன் பார்க்க வாய்மையான தேவனுடைய பிள்ளைகளை கற்றிடத்தில் நெருங்கி போகிற காலத்துல அதாவது உறவுகள் வந்து நம்மை சந்திக்கும் உறவுகள் வரவுகள் நம்மை சந்திக்கும் என்னுடைய எல்கையில் என்றுதான் ஒழித்து செய்ய வேண்டும் உறவுகள் வந்து சந்திக்கும் ஈடுபட்டு கல்யாணம் காட்சி கண்காட்சி வர வேண்டும் அதாவது வந்துவிட்டு என்று சொல்க்காரர்கள் பழைய நண்பர்கள் எல்லாம் வந்திருப்பார்கள் உட்கார்ந்து கதை பேச ஆரம்பிப்பார்கள் தேவனோடு சந்தரிக்கிற மனிதன் அப்படிப்பட்ட இடத்துல பொழுதுபோக்க அப்படிப்பட்ட போய் உறவு கொண்டாட ஆரம்பிக்கும் அந்த உறவை சாத்தான் ஒன்று பண்ணி தருவான் தகர்க்க முடிய குடும்பத்தில் கல்யாண காட்சி இவர்கள் வைக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வைத்து விட்டு நீங்கள் கண்டிப்பா வர வேண்டும் என்று சொல்லுவார் அப்ப இவர்கள் சொல்வார்கள் அதை கண்டிப்பா வர மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு காப்பாத்தி வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறேன் எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை சொந்தக்கார வீட்டில் கரையாணம் அக்காத வீட்டுல கல்யாணம் விருந்து அங்கே பிள்ளைக்கு ஐக்கியத்தை அளந்தவர்கள் எத்தனை பேர் அருமையானவர்களே புதுநன்மை கொடுக்கிறவர்களே பழைய நன்மை கொடுத்தாரு நமக்கு வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட இடத்துல வைக்க கூடாது என்று சொல்லி லோய்யா சொல்லிட்டு தாயும் தகப்பே எனக்கு தாயும் சகோதரர்களும் தகப்பனும் தாயுமா இருக்கின்றார்கள் என்று சொன்னார் அருமையானவர்களே தேவனமை சாட்சி என்ன தேவ நம்மை சாட்சி என்ன ஹரே தேவனுக்கு மய்மை அரபு நாள் பிள்ளைகளே தேவ உங்களுக்கு சொல்கிற வார்த்தை கத்துடைய வார்த்தை அரபடி நாள் கேளுங்க உறவு என்று சொல்வது தேவனுடைய ஐக்கியத்துக்கு உறவுக்கு மாறாக எவைகள் வந்தாலும் அவனுக்கு இடம் கொடுக்காதியத்தை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவனாகி தேவன் வேலை பார்க்கிறார் ஆண்டவன் நம்மை குறித்து கொடுக்கிற சாட்சி என்ன ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறது நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறது அலையலோயா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக இவரெல்லாம் பொறுப்புடையவர்களும் குடும்பம் உடையவர்களும் இருந்தார்கள் என்று நாம் காணுகிறோம் நாமும் தேவனோடு சஞ்சரிக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் தேவனோடு சஞ்சரிக்கின்றது தேவனோடு வாழ்கின்றது தேவனோடு வழி இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த புலோகத்தில் இருந்து கொண்டு நான் பல்லோகத்தில் போய் இங்கே அந்த பரலோகத்தின் இன்பத்தை நாம் அனுபவிக்க முடியும் என்று பெரிய சந்தோஷம் பெரிய ஒரு மகிழ்ச்சி தான் என்று வேதம் சொல்லுகின்றது அப்படினாலும் இங்கே பரலோக இன்பத்தை அனுபவிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது அலையலோயா அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் செய்யற பெரிதாக இருக்கும் என்ன நாக பாம்பு தீண்டிவிட்டது அந்த பாம்பு தீண்டின அன்று ராத்திரி ஒரு மணிக்கு என்னுடைய ஜீவன் பிரியக்கூடிய நேரமாக இருந்தது அந்த பாம்பு தீண்டினதினால பன்னெண்டு மணி அளவில் எனக்கு உடம்பெல்லாம் பயங்கர பயன் எடுக்க ஆரம்பித்தது அது நேரத்தில் தேவன் பரவகத்திலிருந்து ஐந்து தேவ தூதர்களை எனக்கு அனுப்பிவிருப்பாங்க அவர்கள் எனக்கு பணிவுடை செய்து என்னுடைய வேதனையை நான் போக்கிவிட்டார்கள் அறிவியார் அவர்களே தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த பரலோகத்தினுடைய அந்த மகத்துவத்தோடு யார் தொடர்பு வகித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எப்ப தேவையானாலும் பரலோகத்தில் இருந்து தேவன் உதவி அனுப்புகின்றார் உதவி அனுப்புகின்றார் தேவையான என்றால் அதாவது ரட்சிப்பை சுதந்திர நிமித்தம் அவள் எல்லாரும் படிவுடை செய்யக்கூடிய ஆவில் ரட்சிப்பை சுதந்திரப் போகிறத நமக்கு படிவிட செய்யக்கூடிய ஆவிகளாக தூதர்கள் இருக்கிறார்களா நம்ம எவ்வளவு மணமக்களோடு மிகவும் ஆசையா இருக்கிறார்களா இந்த மனிதர்களுக்கு தேவன இவ்வளவு பெரிய உரிமை கொடுத்திருக்கிறாரா இந்த மனிதர்களுக்கும் தேவனுக்கும் இவ்வளவு பெரிய ஐக்கியமா இவ்வளவு பெரிய உறவா என்று அவர்களுக்கு அது கிடையாது தான் ஆனால் பாதைகளாய் வாழ்ந்த நமக்கு இருக்கிற இந்த தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவு அவர்களுக்கு இல்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அனுபவ ரீதியாகவும் நாம் இன்று காணுகிறோம் அதற்காக நான் ஆண்டுமை உண்டாவதாக ஆனப்படி நான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனோடு வாழுகின்ற உறவாடுகிற ஐக்கியமாயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை அதாவது துண்டிப்பதற்கு பிரிவினை உண்டாக்க பகையை உண்டாக்க நம்மை வந்து சந்திக்கும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் சாது சுந்தர சுந்தரம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நான் அடிக்கடி அதை சொல்லியும் இருக்கின்றேன் சீக்கிய மதத்தை சேர்ந்தவர் அவர் கத்தராகிஸ்து ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டு கடவுளுக்காக வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து விட்டார் அர்ப்பணம் செய்துவிட்டு கத்திற்காகவே சன்னியாசியாக அவர் எங்கும் தேவனுக்கு வார்த்தை அறிவிக்க புறப்பட்டு விட்டார் வீட்டார் பார்த்தார்கள் என்னுடைய குளம் என்ன என்னுடைய தகுதி என்ன பையன் இப்படி ஆகிவிட்டாங்க எப்படியாவது ஒரு திருமணத்தை இவருக்கு நடத்தி வைத்து வேண்டும் என்று தீர்மானித்து ஒரு நாள் இவர் வீட்டில வந்து ஆபீஸ்ல உட்கார்ந்து தன்னுடைய அலுவலக செய்து கொண்டிருக்கும் போது ஒரு ஏற்பாடு பண்ணினார்கள் இவர் ஆபீஸ்ல தனியா இருந்து எல்லாருமே பகைச்சு விட்டார்கள் செய்து கொண்டிருக்கும் போது அப்படியே அசந்து தியானத்தில் இருந்தார் ஒரு அழுகை சத்தம் கேட்டது சத்தத்தை கேட்டவனை கண்டுபிடித்து பார்த்தார் ஒரு பெண்ணை வாலிப பெண்ணை நன்றாக ஜோடித்து அழகுபடுத்தி முறை பெண்ணை அந்த ரூமில் போய் அவனை எப்படியாவது வசப்படுத்தி விடு என்று பக்கத்தில் வந்து அழுது கொண்டே என்ன என்று எட்டி பார்த்தான் நீங்கள் என்ன நேசிக்கவில்லையா என்று சொல்லி கேட்டார் கொஞ்சோரம் கொஞ்ச தோரம் அமைதியா இருந்தேன் அமைதியா இருந்து விட்டு அவர் சொன்னார் நான் உலகத்தில எல்லாரும் நேசித்து கோலம் போட்டிருக்கிறேன் இந்த நிலைக்கு அரங்கி இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை அதற்காக தான் தியாகம் பண்ணி இருக்கின்றேன் ஒருவோரம் கெட்டுப் போகக்கூடாது எல்லோரும் இந்த ரட்சிப்பை பெற வேண்டும் அறிய வேண்டும் என்பதற்காக என்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி இருக்கின்றேன் அதனால உன்னை நேசிக்கிறேன் ஆனால் ஒன்று என்னுடைய ஒரு சின்ன இருதே உண்டு அந்த இதயத்திலே ஒரே ஒரு ஆளுக்கு தான் இடம் உண்டு இடத்துல இயேசுக்கு இடம் ரெண்டு பேருக்கு இடம் இல்லை ஒருவருக்கு தான் இடம் உண்டு இயேசுக்கு என்னுடையமாக அறையை ஒப்படைத்துவிட்டேன் இப்பொழுது அவர் என்னுடைய இருக்கிறபடியால் பேர் ஒன்றை நான் நேசிக்கவில்லை அலையலையா என்பதும் வந்த வழியாக திரும்பி பாவம் தேடி வரும் சோதனை தேடி வரும் பிரச்சனையை மீறவைக்க வரும் வரும் தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் அவருக்கு நான் இடம் கொடுத்து விட்டேன் அவருடைய உறவை நான் கெடுக்க ஒருபோது விட்டுவிட மாட்டேன் அவரோடு உள்ள உறவையை விட்டுவிட மாட்டேன் அருமையான கத்தளை பிள்ளைகளை இந்த நாட்களிலே கத்தளை வார்த்தை என்ன சொல்லுகின்றது தேவருடைய மனிதர்கள் எல்லாம் தேவனோடு சஞ்சரித்தார்கள் தேவனோடு நாம் சஞ்சரிக்க பழக வேண்டும் வேத வாசிக்கிறது தேவனோடு சஞ்சரிக்கிற காரியம் ஜெபிக்கிறது தேவனோடு சஞ்சரிக்கிற காரியம் நாம் செய்கிற நற்கரிகள் நமது ஆண்டவராக தேவனோடு ஒன்றிச்சூழாகிற ஒரு நீதி உள்ள வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் கத்தனம் சபைக்கு ஒரு அம்மா வந்தார்கள் அவர்களுக்கு ஒன்பது விவாகமாய் இருக்கிறது ஒன்பது தடவை அவர்களுக்கு விவாகமாயி ஒன்பது கணவரை இறந்து போய்விட்டார்கள் நிறைய குழந்தைகள் பிறந்த இறந்து போய்விட்டது இப்படி ஒரே ஒரு பெண்மகள் மட்டும் இருக்கிறது இந்த நிலையில அவர்கள் ஒரு சக்தி வந்து இறங்கினர் வெள்ளி செவ்வா அதாவது கணக்கு குறி சொல்வார்கள் குறி சொல்வார்கள் ஒரு அருள் வந்து நம்ம மேல இறங்கிட்டேன் என்று கேட்க ஏராளமான வருவார்கள் வாழ்க்கையிலே ஒன்பது கணவரை இறந்த இறந்தவர் அநேக பிள்ளைகளை அதாவது பிறக்க பிறக்க அப்படியே போனது ஆவியை கொண்டு போயிட்டு எப்படிப்பட்டவர்கள் கடைசியில் சமாதானம் இல்லாமல் இவர்களை தேடி நிறைய வருகிறார்கள் இவர்களுக்கு அமைதி இல்லை இப்படி இருக்கும் போதுவாமி ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாயிட்டு இப்படி ஆவிகள் தேடி வந்தது இவர்களை வெள்ளி சவா அந்த ஆவிகள் இவர்கள் இயேசு நாமத்தை சொல்லி அவர்களை மேற்கொண்டார் கடைசுவரைக்கு அவர்கள் பரிசுத்தாய்ப்பற்று தேவ அன்பிலே கடைகூர்ந்து பல்லவகத்தின் சம்பவங்களை அவர்கள் அறிந்து பல்லோக காட்சிகளை இங்கேயே பார்த்து பல்லவன் சென்று விட்டார்கள் நான் இதில் என்ன யோசிப்பேன் என்றால் அத்தனை பெரிய தவறுகளுக்குட்பட்ட அந்த அம்மா அவர்கள் மேலே ஒரு ஆய்வு வந்து இறங்கினது அதே அநேகர் வழிபட்டார்கள் நான் நாம் ஆராதிக்கிற தேவ அப்படிப்பட்டவர்கள மேலையான அப்படிப்பட்டவர்கள் மேலே அந்த அருள் பொடிய மாட்டாது அருமையான தேவனுடைய உறவை விட்டுவிட மாட்டேன் தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு பிரிய மாட்டேன் என்ற இந்த வைராட்சியம் நமக்குள்ள இருக்க வேண்டும் அந்த பிரகாரம் தான் செய்தார் முன்பாக கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனிதனாக இருந்தார் என்று நாம் காணுகிறோம் அவரும் அதாவது மரணத்தை காணாமல் எடுத்துக் எத்தனை பேர் போனார் என்று தெரியாது உங்களுக்கு எனக்கு அந்த சாக்கியத்தை வைத்திருந்தால் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை பற்றி கொள்வோம் தேவனோடு ஐக்கியமா இருக்கிறவர்களுக்கு எனக்கு ஒரு அருமையான ஊழியக்காரர் உண்டு அவர் அடிக்கடி வருவார் அவர் வருகிறதால எனக்கு ஒரு ஆறுதல் ஒன்றாகும் நிறைய கடவுளுடைய காரியத்தை குறித்து பேசிக்கொள்வோம் சில தினங்கள் வரலை என்றால் அவரை தேடுகிறது அவ கேட்பேன் ஏன் உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லையா ஏன் வரவில்லை என்று கேட்பேன் அவர் சொல்லுவார் அதனுடைய காரணங்களை அதே வண்ணமாக அருமையான கற்ற பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஒரு நாள் ஜபத்தில தேவ சஞ்சரிப்பு மகிழ்ச்சி இல்லை என்றால் உடனே கண்டுபிடிக்க வேண்டும் எந்த இடத்துல கத்தருக்கு பிரியமில்ல அதை நாம் செய்தோம் எந்த இடத்துல இந்த உறவு துண்டிக்கப்பட்டது எந்த இடத்துல இந்த உறவாட்டம் நின்றது என்பதை நான் கண்டுபிடித்து உடனே சரி உள்ளது தேவனுக்கு மதி உண்டாக இருக்கிறது பேசுறதுங்க பேசுறது கேட்காது அப்ப அதுக்குரியவரை கொண்டு வந்து பார்க்கும் போது ஒரு இடத்துல கனெக்ஷன் விட்டு அணில் வந்து உயர் அடிக்கடி கட் பண்ணி விடுகிறதுனால தொடர்பு இல்லாமல் போயிட்டது உடனே சரி பண்ணிவிடுகின்ற ஐக்கியமாக தேவனோடு பேசிக்கொண்டு மகிழ்ச்சியில கழிவுகளை கத்துணை பிள்ளைகள் அதில் குறைபடும் போது என்ன செய்ய வேண்டுமா உடனே கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கானவர்களை அணுகி அந்த காரியத்தை சரி பண்ண நமக்கு உபதேசம் இருக்கிறது எந்த இடத்துல எந்த இடத்துல எலுசா தீர்கதர்சின் காலத்துல கூடாரத்தை பெரிதாக்குவதற்காக மலையில் போய் மரங்களை வெட்டினார் எல்லாம் தீர்க்கதரிசன புத்திரர்கள் தான் எலுசாசனம் உட்கார்ந்து கோடாளி கலந்து தண்ணீர்ல விழுந்து விட்டது கலந்துவிட்ட இவன் ஆளோட ஆளாக அதாவது வேலை செய்வா நடிச்சிருக்கலாம் அலறினார் அண்ணவ இரவராய் கிடைத்த கோடாளி கலந்து தண்ணீர்ல விழுந்து விட்டதே என்றார் எலுசா வந்து கேட்கிறார் எந்த இடத்துல விழுந்தது எந்த கோாலி விழுந்தது அவருக்கு தெரியும் அவரு ஞான திருஷ்டிக்காரர் அவருக்கு இங்க இருந்து தூர தேசத்துலாம் தெரியும் நீ சொல்லு எந்த இடத்துல விட்டாய் எந்த இடத்துல கிருமையை போனது இந்த கோடாலி எந்த இடத்துல விழுந்தது உரவாட்டத்தை தேவைய பிள்ளைகள் இழந்து விட கூடாது நான் தேவனோடு வேண்டும் அந்த அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் நாம் இங்கே கூடுகின்றோம் மற்றபடி ஒரு போலி கிறிஸ்துவை ஜீவியம் பண்ணுவதற்காக அல்ல என்பதை கட்டிடப்படுகிற நன்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த இன்பத்தை கண்டவர்கள் அதை விட்டு விலக மாட்டார்கள் எப்பொழுது அடையலாம் என்றுதான் விரும்புவார் நான் ஒன்னு ரெண்டு பேர் இடத்துல சொன்னேன் பிள்ளைகள் அதாவது பரலோகத்துக்கு எப்பொழுது போகலாம் என்று இருக்கிறது என்று நான் சொன்னேன் அவர் இணைக்கு என்னிடத்தில் மிகவும் சண்டை கொண்டிருக்கார் இப்போ இவ்வளவு சீக்கிரமா போறீங்களா அப்படின்னு பரலோகத்தை பார்த்தவர்களுக்கு வரலோகத்தின் இன்பத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு முழுமையை எப்பொழுது பெற்றுக் கொள்ளலாம் என்ற தகந்தான் உண்டாகும் என்ற எண்ணங்கள் தான் அவர்களுக்கு ஏற்படும் அருமையான சஞ்சரித்தார்கள் என்று வாக்கு சொல்கின்றது அவர்களை குறித்து ஆண்டவராகிய தேவன் சாட்சி பகிர்ந்தார் என்று கற்றிட திருவாக்கு சொல்கிற அப்படின்னாலே ஆண்டவரே நான் சோதிப்புக்கிறேன் தேவனுக்கு மய்மை அலேலு அலேலு அலேலு அலேலு ஆவது தாவிதர் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் கர்த்தரையின் கணவனால் நிறுத்தி கிறிஸ்தவ வாழ்க்கையில்தான் எப்பொழுதும் நம்முடைய கணவனால கர்த்தர் தெரியணும் எப்பொழுதும் தெரியணும் அருமையானவர்களே அதாவது இந்த ஆலயத்தில் இருக்கும்போது மாத்திரமில்லை ஜெபநேரத்தில் மாத்திரமில்லை எப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் உணர வேண்டும் நமக்கு முன்னாலே அவர் நிற்கிறதை நாம் காண வேண்டும் காணவில்லை என்றால் இதற்கு காரணம் பாவமே ஏவாழும் அதாவது ஆண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள் பகலில் நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் அங்கே வருவார் இவர்கள் எப்பொழுது வருவார் என்று அவளோடு இருப்பார்கள் வந்தவுடனே அவரோடு போய் என்ன செய்வார்கள் உருவாடுவார்கள் மகிழ்வார்கள் கழிக்கு வருவார்கள் கற்றளையை மீறி பாவம் செய்தபடினால எங்க போனாங்க கோடி ஒளிச்சுட்டு கடவுள் வருகிறார் என்று நேரம் வந்தவுடனே கோடி மறைவடைத்து தேடி ஒழித்துக் கொண்டார்கள் என்று நாம் காணுகின்றோம் அதே மாதிரி கிறிஸ்து அன்புக்குள்ள இருந்து தவறி போகிறவர்கள் ஊழியக்காரர்களை கண்டால் கூட தூரத்தில் காணும்போதே அடுத்த பேர் ஒழிய போகிறதை நாம் பார்க்கின்றோம் ஒதுக்கி போகிறதை நாம் காணுகிறோம் தூரம் புழக்க பார்த்து கொண்டு போகிறத நாம் பார்க்கின்றோம் தேவனுக்கும் நமக்கும் உள்ள வரவு எப்படி அருமையான கற்றுடைய பிள்ளைகளை நாம் கர்த்தரை கணுமனால் நிறுத்தி நிறுத்தி கொண்டிருக்க கர்த்தருக்கு முன்னாலே நாம் நிற்கிறோமா என்கிறதை நாம் கவனிக்க வேண்டும் என்று இறைவாக்க சொல்கிறதற்காக பாண்டவரை நான் சொத்து இளையிலுயா இளையிலுவையா இங்கே நான் வாசிக்கிறோம் எப்படி இப்படி வாசிக்கிற ஆதிகாரமும் போன்ற அதிகாரம் உலாவுர தேவனாய கர்த்த சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்போது ஆதாமவும் மனைவியும் தேவநாயக கர்த்த சத்தத்துக்கு விலகி தோட்டத்தின் பிரித்தே ஒளிந்து கொண்டார்கள் ஆண்டவர் அவர்களை கூப்பிடுகிறார் அதற்கு என்ன பதில் சொல்லுகிறார் பாருங்க அப்பொழுது தேவநாயக்க ஆதாமை கூப்பிட்டு எங்கே இருக்கிறாய் என்றார் அதற்கு நான் தேவரோட சட்டத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து விழுந்து கொண்டேன் உனக்கு மகிமை உண்டாவது என்ன பேட்டது தேவ மகிமை அதுவரைக்கும் அவர்களுக்கு நம்மை போல ஆடை கிடையாது ஆடையாக கொடுக்கப்பட்டிருந்தது விலகிட்டு அப்படினால தங்களை பாவி என்று நிர்வாணிகள் என்று உணர்மடியான உணர்வும் வெட்கமும் அவர்களை ஆட்கொண்டது அது மாத்திரமல்ல தேவனுடைய சதத்தை பயந்து ஒளிந்து கொண்டார்கள் என்று நாம் காணுகிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வருகிறதே வருகிறதே கிழமையே என்ன பண்ணுவது என்ற பயம் உயர்தல் செய்தவர்களுக்கு மாறும் வரத்தான் செய் அருமையான கட்டிட பிள்ளைகளே இந்த நாட்களிலே கற்றடை வார்த்தை என்ன சொல்லுகிறது ஆண்டவர் உங்களை என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று இறைவாக்கம் பார்த்து சொல்லுகிற அப்படினால நான் சொல்கிறேன் ஏனோக்கு தேவன மனிதன் என்று சாட்சி பெற்றான் உத்தமன் சாட்சி பெற்றான் அப்படியே தேவனுடைய மனித அப்போ பவுல் சவுல் அவன் சவுலா இருந்த காலத்தில் தேவனால் தொடப்பட்ட அவன் என்னுடைய மதன் அவன் எனக்காக எனக்காக அநேக காரியங்களை செய்வதற்குரிய பாத்திரமாக இருக்கிறான் என்று தேவன் அவருக்கு சாட்சி கொடுத்தார் ஜெபம் பண்ணுகிறான் யார் வீட்டில் அதிகமாக ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அவருடைய சந்ததிகளும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுத்த முடியும் இல்லையிலா இல்லையிலோயா இல்லையிலா மாதிரி சுசன்னா என்று ஒரு அம்மா இருந்தாங்க ஏழு பிள்ளைகள் ஏழு பையங்களையும் அனுப்புவாங்க ஒழுக்க முறைகளை சொல்லிக் கொடுப்பாங்க அப்படி இப்படி போக கூடாதுடா எல்லாரும் ஒருவனு ஒருவன் கொடுக்க பிடிச்சுக்கணும் பிடிச்சுக்கிட்டு ஏழு பேரும் சேர்ந்து போகணும் வரும்போதும் முந்தினவன் முந்தி அப்படி வருஷ பிரகாரமாக ஒருவன் கொடுக்க ஒருவன் பிடித்துக்கொண்டு அப்படி வரணும் என்று சொல்லி அப்படியே இங்கிருந்து போகும்போது ட்ரெயின் போற மாதிரி சத்தம் போட்டுகிட்டு போவான் அங்கிருந்து வரும்போது அப்படி வருவான் சரியா பன்னெண்டு தாண்டன்னு அம்மாவுக்கு தெரியும் பிள்ளைகளா இப்ப வரும் சொல்லி அந்த அம்மா இந்த நேரத்தில் எங்க இருப்பாங்க ஜபத்தில் இருப்பாங்க ஜபத்துல இருப்பாங்க கிட்ட வரும்போது மூத்தம் சொல்லுவாங்க சத்தம் படாத அம்மா ஜபத்தில் இருக்காங்க வந்து சுற்றி ஏழு பிள்ளைகளும் ஜபத்தில் அமருவாங்க இந்த அம்மா எல்லா காரிகளுக்கு ஜெவமணி விட்டு அப்புறம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க அதுல ரெண்டு பேர் ஜான் வெசிலி சார்லஸ் வெர்லி என்ற இந்த அம்மாவுடைய இந்த அம்மாவுடைய முன்மாதிரி அவர்கள் ஆனால் லண்டன் போயிருக்கும் போது அந்த ஆலயம் அவர்கள் வழிபட்ட பிரசங்கம் உள்ளன அந்த ஆலயத்தை நாங்கள் போய் பார்ப்போம் மயமே அவர்களை பற்றி நாங்கள் நினைவு கூறுந்தோம் இப்படி ரெண்டு மருசுத்தவானு இந்த ஆலயத்தில் வந்து தேவனு தேவனுடைய செய்தியை அறிவிக்கவும் தேவருடைய நாமத்தை மகிழ்வுபடுத்தவும் அவர் விரும்பி இருக்கிறார்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அருமையான கட்டிட பிள்ளைகளே அப்படி இல்லாதது நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் டீச்சர் வந்தாங்க பாஸ்டர் வந்து ஆவலாது சொன்னாங்க என்ன ஆவலாதுன்னா மகள் வந்து காலேஜ் படிக்கிறான் அவ என்னை வாடி போடி என்று பேசுறான் என்று சொல்லுங்க அதுக்குமாவ வாடி போனால நானும் உன்னை வாடி போடினு பேசுற அருமையான கட்டளை பிள்ளைகள் நம்முடைய சாட்சி நம்முடைய வீட்டில நான் சாட்சிகளாக இருக்க வேண்டும் சாட்சி உள்ள ஜீபியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் தேவன் கொடுக்கிற சாட்சி பிரதான சாட்சி மற்றபடி நாம் இந்த உலகத்தில் கடவுளுடைய பிள்ளைகள் என்று நான் முன்மாதிரியாக சாட்சியாய் காணப்பட வேண்டும் நிறைய ஆலோசனை பிறகு சொல்லிவிட்டு நாம் சாட்சி இல்லாமல் இருந்தால் அதனால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது ஒன்றுமே இல்லை ஆனால் தேவனுக்கு பிரியமானவர்கள் தேவனோடு சஞ்சரிப்பார்கள் அவர்கள் தேவனோடு சஞ்சரிப்பார்கள் கர்த்தனுக்கு முன்பாக நிற்பார்கள் கர்த்தனை தனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டு இருப்பார்கள் கண்ண முடனுடன் வேறொரு காட்சி வராது வேறொரு நினைவு வராது அங்கே வேறு ஒன்று வந்து நிற்காது யார் நிற்பா கர்த்தர் வந்து நிற்பா இலையலுயா அதான் கர்த்தர் கொடுக்கிற சாட்சி தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று எரியா சொல்லுகிறேன் அவர் சொல்படி கற்று அற்புதங்களை செய்தார் என்று நான் காண தேவனுக்கு மயுமே மெயினாக மூன்றாவது உள்ள காரியத்தை நாம் பார்க்கிறேன் ஒன்று துரணிக்கு நாலாம் அதிகாரம் மூன்றாவது வாக்கியத்தை வாசி பிதாவுக்கு பிரியமானது என்ன என்கிறதை நாம் அறிவோம் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவடைய சித்தம் இருக்கிறது நாம் பரிசுத்தான் நமக்கு கொடுக்கிற தேவன் பிரியமானோர் என்று சாட்சி கொடுக்க வேண்டும் என்றால் நம்ம இதை நேர்க்க வேண்டுமா பரிசுத்தம் நம்ம இருக்க வேண்டும் அவர்களை குறித்து சாட்சி கொடுப்பார் அவர்கள் எந்த ஒரு காரியத்திற்கும் மனிதர்களுக்கு உன்பாக வணங்க மாட்டார் மனிதர்களுக்கு முகஸ்து கொடுக்க மாட்டார்கள் கடவுளுக்கு கருத்தை வேறொருக்கு கொடுக்க மாட்டார்கள் அரசாங்கத்தில் மூன்றாவது உத்தியோகத்தில் அவர் இருந்தார் என்று நாம் காணுகிறோம் கூட இருந்தவர்களுக்கு எரிச்சல் உண்டாகி இவனை எந்த வருஷத்திலேயாவது அதாவது ஸ்தானத்தை விட்டு தள்ள வேண்டும் என்று பிரயாசப்பட்டு ராஜாவுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார்கள் ராஜாவே ஒரு மாதம் வரைக்கும் ராஜாவாகி உண்மை தவிர வேறு ஒருவரையும் யாரும் வணங்கக்கூடாது ராஜாவை வணங்க வேண்டும் என்று கட்டளை விதிக்கப்பட்டது நாடு முழுவதும் அதற்கு கீழ்படியா தானியல் அதற்கு கீழ்படியவில்லை அவர்கள் எவ்வளவு சட்டத்தை விதித்தார்களோ அதை மீறி அதாவது சட்டத்தை மீறினால் அவர்கள் கொடுக்கப்பட வேண்டியது என்ன முன்பக்கம் போல் குறிக்கப்பட்ட நேரத்தில் சட்டம் கடுமையாக இருக்கிறது இருந்த போதிலும் ஒரு மாசம் யாருக்கு தெரியாம அவ்வளவு அறிவுடையவர்களாக இருந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம் ஏற்றுக்கொள்ள தானியல் ஆறாம் அதிகாரம் வாக்கியத்தை நாம் ஆசை ஆனியலோ அந்த பத்ரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையில் எரிசுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க திறந்து வைக்க மேலே மாடி வீட்டில ஏறி அவருடைய போய் அதாவது படி பண்ணு மூன்று சோதனம் அணுகிற நேரமா ஆனால் அவருக்கு சோத்திரம் செய்தார் ஹலேயா தருமையான தேவனுடைய பிள்ளைகளே அவர் ராஜாவை வணங்கவில்லை ராஜாவை தான் வணங்க வேண்டும் என்று கட்டளை விதிக்கப்பட்டது வேறு ஒரு தேவனையும் வழிபடக்கூடாது என்று சட்டத்தை உதித்தார்கள் தானிய ராஜாவை கும்பிடவில்லை மெய் தேவனைத்தான் ராஜாவை சேவிக்கவில்லை என்று நாம் காணுகிறோம் ஆனப்படி நாள் இந்த தானியலை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க என் குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார் மிகவும் பிரியமானவன் வேண்டிக் கொள்ள கட்டளை வெளிப்பட்டது தானியலே அது எனக்கு மிகவும் பிரியமானவன் எப்படி பெரியமானார் நாடுல நாடு முழுவதும் சட்டம் விதிக்கப்பட்ட ஆகிவிட்டது ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது தானியல் அவைகளுக்கு கேட்குறவில்லை அருமையான ராஜாவை தானியல் வணங்கவில்லை ஒன்று போல முழங்காலில் நின்று நம்மளுக்குள்ள அப்படிப்பட்ட அநேக சாட்சிகள் உண்டு இருக்கிறார்கள் விவசாய குறித்து விவசாயத்தின் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் சில வசனங்களை வாசிக்கும் போது ஒரு சம்பவம் எனக்கு இன்று காலையில் அந்த வசனத்தை படிக்கும் எனக்கு விளக்கம் அறிவிக்கப்பட்டபடினால உசியா ராஜா மரணமடைந்த பிறகு உன்னதமான உயரமான அவர் வீட்டிற்கிறதை கண்டுத்தின் தேவாலயம் நிறைந்திருந்தது மேலாக நின்றார்கள்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு மகிமை உண்டாவது ஆனால் இந்த ராஜாவுக்கு அவர் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தார் ராஜாவுக்கு அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார் ஆட்டுக்கு வருகிற தீமைகள் எடுத்து வருகிற படைகள் இவைகள் என்னிடத்துக்கு வருகிற எல்லாம் சொல்லிக் கொண்டே அவர் இருந்தார் ஆனாலும் இப்பதான் இவருடைய கண்கள் திறந்து தேவன் எங்கே வைக்கிறார் அவருக்கு இருக்கிற கணம் என்ன அவருக்கு என்ன என்கிறதெல்லாம் கண்டபோது நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது அப்பொழுது நான் ஐயோ அதே நான் அசுத்த உதட்டு உதவிகள் உள்ள மனிதன் அசுத்த உதடுகள் அசுத்த உதவியுள்ள வாசமாக இருக்கின்றவன் பாருங்கிறேன் என்று அவர் சொன்னார் அருமையான பிள்ளைகளை சேவிக்கவில்லை இவர்கள் ராஜாவுக்கு தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் பிறகு இவர் தெய்வீக ஏறப்படுகிறது என்கிறதை பார்த்தார் தன்னையும் பார்த்தார் நான் ஒரு அசுத்த உதடுள்ள மனிதன் என்றார் அசுத்த உதடு மனிதர் மத்தியிலே நான் வாசமாக இருக்கிறேன் சேனையில் தேவனாய்க்கத்தினுடைய கண்டதே என்றார் அப்பொழுது அப்படி சேரா ஒருவன் பலிபடத்திலிருந்து தன் கையில பிடித்த புரட்டால் ஒரு நெருப்பு தழலை நெருப்பு தழலை என் வாயை தொட்டார் இதோ இது உன் உதடுகளை தொட்டதின் உதடுகளை தொட்டபடியால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான் என்றான் மயான வழிபடவில்லை ராஜாவை புகழவில்லை ராஜாவை பிரியப்படுத்தவில்லை கத்ராயி தேவன் நீ எனக்கு பிரியமானவன் என்று மட்டும் சொல்லாமல் என்னொரு வார்த்தை சேர்க்கிறார் பாருங்க மிகவும் மிகவும் எனக்கு பிரியமான சாதாரணமாக சொல்லவில்லை மிகவும் என்றால் அது எவ்வளவு மிகவும் எவ்வளவு அவ்வளவுக்சி கேத்த சொல்லுகிறார் கீழ்புடைய வழிபடவில்லை வெகுமதிகளை எதிர்பார்க்கவில்லை இதனால் தன்னுடைய உத்தியோகம் போய்விடும் என்று பயப்படவும் இல்லை ராஜாவை சேவிக்காவிட்டால் ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாவிட்டால் நம்முடைய உத்தியோகம் போய்விடுமே என்றும் அஞ்சாவலை கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டா அதாவது பிள்ளைகளுக்கு பெரிய அதாவது ரெண்டு பேர் ஒரு பேர் கிறிஸ்தவ பேராக இன்னொரு பொதுவான ஒரு பேராக அரசாங்க சலுகைக்காக அருமையான கத்து பிள்ளைகளே ராஜாவை தானியல் சேவிக்கவில்லை ராஜாவி தவறான கட்டளையை ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்காக பயந்து அதனுடைய ஜெபவலைகளை விட்டுவிடவில்லை அதற்காக பயந்து நான் ஒளிந்து ஜெபம் பண்ணவில்லை நெடுமணங்கால நின்று நேரில் பலகணிகளை சடல்களை திறந்து வைத்துவிட்டு எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய கற்றளைக்கு நடந்துகின்றவராக பயப்படுகின்றவராக அவர் இருந்தார் ஆனால் கற்றவர் மிகவும் புரிய வேண்டிக் கொள்ள தொடங்கிருதே கற்றது அருமையான கற்ற பிள்ளைகளை உங்களை சாட்சி கொடுக்க வேண்டும் சிலர் இந்த கோயிலுக்கு போனால் இந்த நிலையில இந்த மாட்ட வீட்டை விட்டு வெளியே தள்ளிவிடும் என்றாலே மாஸ்டர் கொஞ்ச நாள் அமைதியா இருக்கிறேன் அப்பா அம்மா காலம் வரைக்கும் அப்ப அம்மா கால வரைக்கும் அமைதியா இருக்கு அப்பா அம்மா காலம் வரைக்கும் இருக்கிறோமோ அதுக்கு முன்னாடி இல்லாம போறோமோ கத்து பிள்ளைகளே தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சாட்சி பெறுவோர் சாட்சி பெறுவோர் சாட்சி பெறுவோர் லட்சுமியின் மார்க்கத்தை தடுப்பதற்கு எனக்கு ஒரு நாள் ஒரு சோதனை வந்தது பலதொடர் சொன்னேன் எங்கள் அண்ணம்மா ரெண்டு பேரும் என்னை வந்து வழிமறிப்பாரு போகக்கூடாது இங்கே கோயில் இருக்கும் இன்னொரு ஊர் தேடி நீன் போகிறாயிரு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை உடம்பில் ஜீவன் இருக்கிற வரைக்கும் முயற்சி கிடைக்கிறதுக்கு முடியாது நரகத்திலே போயிருக்கும் போது எங்க அண்ணனும் இல்லை அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை நண்பரும் ஒருவரும் இல்லை என்னுடைய அக்கிரமத்தை நானே சுமந்து அலாடி நே கிடந்தேன் கடவுள் எனக்கு ஜீவனை கொடுத்தேலா எனக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முதமே என்று வேதம் சொல்லுகின்றது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கின்ற மனிதனாக தேவனோடு சஞ்சரிக்கும் மனிதர்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு மாண்டவராக மகாபரிசுள்ள எங்கே பரிசுத்தம் உண்டோ அங்கே அவருடைய நட்பு எங்கே பரிசுத்தம் உண்டோ அங்கே அவருடைய ஐக்கியம் உண்டு எங்கே பரிசுத்தம் உண்டோ அங்கே தேவ வல்லமை அவர்களிடத்தில் உண்டு பரிசுத்தம் வளர வளர அவர்களுக்கு தேவ வல்லமை பெருகும் தேவனுடைய ஐக்கியம் தேவனுடைய உறவாட்டம் நெருங்கும் கற்றல் அவர்களை ஆட்கொள்வார் அது தேவனோடு உறவாட வேண்டுமா சஞ்சரிக்க வேண்டுமா பரிசுத்தாய் வாழ பிரயாசப்படுங்க அதுவே முக்கியமான காரியம் அந்த பிரகாரம் செய்வீர்களாக அருமையான கத்திர பிள்ளைய ராஜாவை சேவிக்காத மனித தானிய ராஜாவுடைய வெகுமதிக்குமதியை விரும்பி அங்கே சென்றான் அங்கே சென்று அவன் அதில் தோல்வி அடைந்தார் என்று நாம் காணும் ஆண்டவரை சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம் அநேக ஆண்டு வரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அநேக நாண்டவரை சஞ்சரிக்கக்கூடிய நெருக்கமான சூழலைக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோரும் அந்த நாம் அடைய இந்த நிலையை அடைந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை உலகத்தோட நேசத்தை உலகத்தோட சிற்றின்பங்களை காட்டி சத்து அல்லது பிரிக்க பிரயாசம் இடம் கொடுத்து விடாதபடி நாமே நாம் காத்துக்கொள்வோம் இன்னும் பயமுறுத்தலைகள் வருவான் ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படக்கூடாது ராஜாவுடைய கட்டளைக்கு தேவரான கட்டளைகளுக்கு நாம் பயப்படக்கூடாது ஆண்டவராகி தேவனை சேவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறேன் ஏற்றவனாக இருந்தான் நம்முடைய வாழ்க்கையும் அமிர்தமாக ஏற்கனவே ஆரோக்கியம் செய்து நாமும் கத்திர ஆல்சாட்சியோர் என்னார் என்று சொல்லி உடைய ஊழியர்காலிடத்திலும் சொல்ல வேண்டும் மகள்ர்வதி மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி